प्रपन्न तोत्र कृष्णाय दुहे संगस्य मुक्तस्य कर्म ிாத்தய தோத்தேத்தைக்காணையீத்தமஹே நமசங்க முத்திய ஜானச்சேத்திரீயர் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஞானியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எல்லாமே ஞான கர்ம சந்யாசந்தான் விஷயம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஞானி சந்யாசாசிரமத்தில் இருக்கிற ஞானி இல்லற வாழ்க்கையில் இருக்கிற கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜானியானவன் அந்த ஆசிரம தர்மங்களே ஒழுங்காக பண்ணுறான் அதே சமயம் நான் அகர்த்தாங்கிற ஞானத்தில் பலமாக இருக்கான் சந்யாசியும் அந்த ஆசிரமத்தில் எதை செய்யணுமோ அதை மாத்திரம் செய்கிறார் அவர் மற்ற வைதிக கர்மங்கள் லௌகிக்க கர்மங்கள் செய்கிறதில்ல உடம்பை மாத்திரம் காப்பாற்றிக்கிறதுக்கான கர்மங்களை செய்கிறார் ஆனால் அதே சமயம் அதுலையும் அவருக்கு அந்த கர்த்தத்துவ புத்தி கிடையாது இதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறது ஞானாவஸ்தேதசா ஞானத்திலேயே புத்தியானது நிலை பெற்று இருக்கிறது ஞானேயேவ அவஸ்திதம் சேத்தகா ஞானத்திலேயே சேத்தகான்னு சொன்னால் சித்தம் மனசு அவஸ்திதம்னா நிலைபெற்றிருக்கு ஞானத்திலேயே அறிவிலேயே மெய்யறிவிலேயே நிலைபெற்ற புத்தியை உடையவருடைய முக்தசிய முக்தசியன்னா அதனால விடுபட்டுட்டான் சம்சாரத்திலேருந்து அடியோடு விடுபட்டுட்டான் தன்னுடைய உடம்பு உடம்பினுடைய விவகார காரியங்கள் எல்லாவற்றிலிருந்துமே சுருக்கமாக சொன்னால் அகப்பற்று புறப்பற்று சரீரம் மனசு புத்தியிலையும் நான்குற அபிமானம் இல்லை இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட பொருள்களையும் என்னுடைய அபிமானம் இல்லை அதுதான் முக்தன்னு பேர் முக்தஸ்ய முக்தனுடைய அப்படின்னு அர்த்தம் அறிவிலேயே நிலைத்திருப்பவனுடைய முக்தி அடைந்தவனுடைய அனைத்திலிருந்தும் சங்கம்னு சொன்னால் பற்று பற்றுலேருந்து விடுபட்டுருக்கான்னு அர்த்தம் எல்லாத்துலேருந்தும் படிபூர்ணமாக விடுபட்டுட்டான்னு அர்த்தம் இது ஒன்று ஒன்றும் காரணம் ஞானத்தில் நிலப்பெற்றிருக்கிறதுனால முக்தி அடைஞ்சிருக்கிறதுனால ஏதோடையும் ஒட்டிக்கிறது இல்லை ஆனால் என்ன பண்ணுறான்னா பொறுப்பாக தனக்கு விதித்திருக்கிற ஆசிரம தர்மத்தை பண்ணுறான் இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னால் என்னெல்லாம் வைதிக லௌக்கிக கர்மங்களை பண்ணி கொண்டிருந்தானோ அதை ஒழுங்காக செய்கிறான் இங்கே குறிப்பாக வைதிக கர்மத்தை தான் சொல்கிறார் யக்ஞாய ஆச்சரதா கர்ம யக்ஞாயன்னு சொன்னால் யஜத்தின் பொருட்டு கர்மங்களை செய்கிறான் யக்ஞாயனு சொல்லி மூணாவது அத்தியாயத்திலையும் பார்த்தோம் இறைவனின் பொருட்டு கர்மங்களை செய்தாலும் அது கர்மயோகம் இங்கே சொல்றது லோகசங்கிரகமாக பண்ணுறான் ஆக தனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற லௌகிக்க வைதிக கர்மங்களை குறிப்பாக வைதிக கர்மங்களை இறைவனை பூஜை பண்ணுகின்ற பாவனையோடு செய்து அதே சமயம் சமக்ரம் பிரபிலீயத்தே யஜ்ஞத்தின் பொருட்டு செய்யக்கூடிய கர்மமானது சமக்ரம்னா பலனோட பிரபிலீயத்தே நன்கு ஒடுங்கி விடுகிறது ஒடுங்கி விடுகிறதுனா என்ன அர்த்தம் அழிந்து போயிடுறது இவனை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ம பலன் இவனை ஒன்றும் பண்ணார் சாதாரணமா கர்மம் பண்ணினா கர்மமும் கர்ம பலனும் நம்முடைய மனச தாக்கும் இவனுக்கு இந்த கர்மமோ கர்ம பலனோ இவனை தாக்காது ஏன்னா ஞானபலம் இருப்பதுனால இதை இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல எப்படி பிரவிலாபனம் ஆகிறதுன்னு சொல்ல போறார் தொடர்ந்து படிப்போம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் கர்ம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 அறிவோம்